மாதிகளாக தொழுகை நடத்துபவனாக இருக்கிறேன் என் பார்வை குறைந்துவிட்டது மழை காலங்களில் எனக்கும் என் சமூகத்தினருக்கும் இடையே தண்ணீர் ஓடுவதால் அவர்களின் பள்ளிக்கு சென்று என்னால் தொழுகை நடத்த முடிவதில்லை எனவே அல்லாஹின் தூதரே தாங்கள் என் இல்லத்திற்கு வந்து ஒரு இடத்தில் துழ வேண்டும் அவ்விடத்தை எனது தொழுமிடமாக நான் ஆக்கிக் கொள்ள விரும்புகிறேன் என்றேன் இன்ஷா அல்லா செய்கிறேன் என்று நபி சொல்லும் அலை அவர்கள் கூறிவிட்டு உயரும் போது அபுபக்கர் வழியில்லாகும் அவர்களுடன் வந்து வீட்டின் உள்ளே வர அனுமதி கோரினர் நான் அனுமதித்தேன் வீட்டில் நுழைந்ததும் உட்காராமலேயே உமது வீட்டில் எந்த இடத்தில் நான் தொழ வேண்டும் என விரும்புகிறேன் என்று கேட்டார்கள் வீட்டின் ஒரு பகுதியை நான் அவர்களுக்கு காட்டினேன் நபி சொல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் அவ்விடத்தில் நின்று தக்பீர் கூறினார்கள் நாங்கள் அவர்களுக்கு பின்னால் வரிசையாக நின்றோம் இரண்டு ரகாதிகள் அவர்கள் தொழுவித்து பின்னர் செலாம் கொடுத்தார்கள் மாமிசமும் மாவும் கலந்து நபி சொல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களுக்காக நாங்கள் தயாரித்திருந்த உணவை உண்டு செல்லுமாறு அவர்களை நாங்கள் வற்புறுத்தினோம் நபி சொல்லும் அலிஹி வசல்லம் அவர்கள் வந்ததை கேள்வியுற்ற அப்பகுதியை சேர்ந்த பல ஆடவர்கள் எனது வீட்டில் வந்து குழுமினார்கள் அவர்களில் சிலர் மாலிக் எங்கே என்று கேட்க அவர்களில் ஒருவர் அவர் ஒரு முனாபி அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நேசிக்காதவர் அதனால் தான் நபியை காண வரவில்லை என்று கூறினார் அதை கேட்ட நபி சல்லு அலிஹிவாசல்ல அவர்கள் அவ்வாறு கூறாதீர்கள் அல்லாஹுவின் பொருத்தத்தை நாடி அவர் என கூறியிருப்பதை நீர் அறிய மாட்டீரா என்று கேட்டனர் அல்லாஹுவும் அவனது தூதரமே இதை நன்கறிந்தவர்கள் அவர் நயவஞ்சகர்களுக்கு நல்லது செய்வதாக நாங்கள் அறிகிறோம் என்று அவர் கூறினார் அல்லாஹுவின் பொருத்தம் நாடி யார் ல இலாக இல்லாஹ் என்று கூறுகிறாரோ அவர் மீது நரகத்தை இறைவன் ஹராமாக்கிவிட்டான் என்று நபிசல்லு அலிஹசல்லம் அவர்கள் கூறினார்கள்